சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பியா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா தசமஸனம் பூர்வார்த்தம் அக்ரூரர் வந்தாச்சு கோகுலத்திற்கு பிருந்தாவனத்துக்கு கூடும் போகிறார் அதில் ஆறுலேருந்து பத்து மறுபடியும் ஒரு ஆவர்த்தி நம்ம மூலத்தை சேவிக்க வேண்டும் புட்டாச்சி பர்ப்பம் அஹோ அஸ்மூத் பித்தோ விஜனம் ஆரியோே புத்தமரம் எேத்து வந்த தயோ அஹோ அஸ்மூத் பித்தோ விஜனம் ஆரியோ புத்தமைய்ஹே பந்தம் தயோ திஷ்டா மகிம் வௌமியாங்கி சஞ் தவர் தாத்த தவாக்காரணம் திஷ்டம் மகியம் வௌமியாங்கி சஞ் தண்ட தாத்த தவாக்காரணம் உச்ச பகவா வணைய மாச மாதவந்தம் யதுஷோ வசுரவரோமம் ஸ்ரீசுகோ வாஜா பிஷ்டோபகவம் பிரணையமாச மாதவனுபந்தம் யூஷோ வசுதேவரோயம எஸ்ந்தேஷோ எதம் வூதஸ்வியம் எதோக் நதனா ஸ்வன்மானுபே எஸ் சந்தேகோ எதம் வா தூதித்தஸ்வயம் எதுக் நாரதேனுந்துபே து அூரவச்சோச்சரவீரம் ராஜாதிஷ்டம் விஜய் ஸ்வூரவோலச்சீரம் ராஜா திட்டம் பிஜக் குருஹோ பத்தாவது ஸ்லோகம் அஸ்தம்பார்ப்போம் சுகர் சொல்கிறார் இப்படி ஆறாவது இதில் இருந்து நிரபராதிகளான தாய் தந்தையர்கள் இது வந்து பகவான் சொல்லக்கூடிய வார்த்தை கண்ணன் சொல்கிறது நிரபராதிகளான அந்த தாய் தந்தையர்கள் பித்ரோ யார் வசுதேவ தேவகீர்கள் அவர்கிட்ட தன்னுடைய நிமித்தமாக தன்னுடைய நிமித்தமாக அதாவது கண்ணனுடைய காரணம் வச்சு ஏன்னா கண்ணன் காரணம் வச்சு தானே பொழுது அவன் அவனால் தானே மரணம் வந்து வந்தது தன்னுடைய காரணத்தை வச்சிருந்து அவருடைய காரணம் கண்ணன் ஒரு காரணங்கிறனால வந்து என்னாச்சு அதிகமான கஷ்டம் வந்து கொடுத்திருக்கும் அது தெரியும் அவருக்கு தெரியாதுன்னா தெரியும் அவர் வசுதேவ தேவிகளுக்கு பல கஷ்டங்கள் வந்துருக்கும் ஹோ அத அந்தோ பாபம் அந்தோ பார்ப்பேன் நம்முடைய நிமித்தமாக நம்முடைய காரணமாக நம்முடைய ஒரு தோ இதனால் நமக்குடைய தோஷத்தால் வச்சுட்டு புத்தர்களுக்கு மரணமும் நம்முடைய நிமித்தமாகவே பந்தனமும் ஏற்பட்டுது ஆமாம் கண்ணனு அதாவது உங்களுடைய எட்டாவது கர்ப்பம் உங்களை முடிக்க போகிறதுனா அப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஆறு குழந்தைகள் வந்து இந்த எட்டாவது கர்ப்பமாக வந்த கண்ணனால் தான் அவர்களுடைய மரணம் வந்தது புத்திர மரணம் அதனால தான் அந் வந்து இந்த காராகிரக வாசம் வந்தது பந்தனம் வந்தது அப்பா சௌமிய அப்பா சிறப்பா எனக்கு ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துக்கக்கூடியது ரொம்ப நாளாக பார்த்துருந்து கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய பந்துக்கள் நம்மளை சேர்ந்தவர்களுடைய தரிசனம் இன்றைக்கி தான் அதாவது சிறப்பா அப்போ தான் பார்க்குறேன் நீ தான் கிடச்சிடு பாக்கியந்தான் திருஷ்டியா அப்பா நீங்கள் வந்த காரணத்தை வ சொல்லணுமே நீங்கள் வந்த காரணத்தால் வந்து சொல்லணுமேனு சுக்கர் இப்படி க பகவான் கிருஷ்ணனால் இப்படி அழகாக மதுரமாக அதாவது கிருஷ்ணன் பேசுகிறது வந்து எல்லாம் வச்சனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் எல்லாம் அப்படிப்பட்ட மதுராதிபதி அதாவது அகிலம் மதுரம் சர்வம் மதுரம் அப்படி ம அழகாக கேட்கப்பட்ட போதும் மது வம்சத்தில் ஜெனித்த அக்ரூரரானவர் அதுதான் மாதவர் மது வம்சத்தில் வந்து மாதவர் க கண்ணனுக்கு இந்த பெயர் உண்டு மாதவன் மாதவன் உண்டு எது யார் அவர்கள்ட்ட கம்சன் ஏற் வைத்து கொண்டிருக்கூடிய கம்சன் வைத்திருக்கக்கூடிய விரோதத்தையும் ஒரு போக்கிரத்தனையும் போக்கிரத்தனத்தையும் அவன் செய்யக்கூடிய துஷ்டத்தனத்தையும் வசுதேவர்களை வந்து முடிப்பதற்காக ஏற்றுக்கொண்ட முயற்சியையும் தானூரன் போன்றவர்களால் ராமகிருஷ்ணர்களை வந்து முடிப்பதற்காக கொள்வதற்காக தனுர்யாகத்தை பார்க்கறதுங்குறது ஒரு காரணத்தை வச்சின்னு வியாஜமாக வச்சின்னு அழைப்பறும் இந்த வியாஜத்தோடு கம்சனுடைய கட்டளையோடு அவர் அக்ரூர தூதனை அனுப்பப்படுறதையும் வசுதேவர்கே பகவான்கிட்ட ஜென்மம் ஏற்பட்டதுன்னு நாரதர் சொல்லப்பட்ட அத்தனையும் பகவானுக்கு விவரமாக சொன்னார் இது வந்து தனியாக பேசுகிறார் யார் அக்ரூரரும் பலராமனும் கிருஷ்ணனும் பக்கத்தில் நெருக்கி கூட உட்காந்து பேசுகிறார் நான் நந்தகோபுருக்கு தெரியாமல் கிருஷ்ணனும் சத்துக்குளுடைய அப்படி வீரர்களை கொல்லக்கூடிய பலராமனும் ஆமாம் பரவீரகம் மற்ற சத்ருக்களையெல்லாம் முடிக்கக்கூடிய அளவில் ப பல பராக்கிரமம் கொண்ட பலராமனும் அக்ரூர சொன்னதை கேட்டுண்டு பிரகசிய நல்லா நல்லா சிரிச்சுண்டு தகப்பனாரான கோபரட்டன் நந்தகோபுர்ட்டன் அந்த ராஜா கம்சன் வந்து எங்களை வந்து வர சொல்லிருக்கார் உங்களையும் அந்த உபாயனங்களை எடுத்துன்னு வர சொல்லியிருக்கார் மதுரைக்கு வந்து தனு யாகம் பார்க்குறதுக்காக கூப்பிட்ருக்கார் கம்சன் ஒரு கட்டளை இட்டதை அறிவித்தார்கள் நந்தகோ அதாவது வந்து நேர சொல்லக்கூடாது இப்போ வந்து அவரால் தாங்க முடியாது அப்படி சொன்னார்கள் விவரமாக பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பகவான் தான் பேசுகிறது நீங்கள் நம்மால் தானே அவரை சொல்கிறார் என்னால் தானே நம்மால் தானே எந்த ஒரு குற்றமும் தெரியும் இல்லை சொன்னாதன் எந்த ஒரு குற்றமும் செய்யாத எந்த ஒரு அபச்சாரம் அபராதமும் பண்ணாத பாபம் பண்ணாத இந்த தகப்பனார்களுக்கு தாய் தகப்பனருக்கும் பெற்றோர்களுக்கு கஷ்டம் வந்தது அவர்களுக்கு தாங்க முடியாத துக்கமும் கஷ்டமும் வந்தது ஐயோ நம்மால் தானே நான் அவர்களுக்கு வந்து இந்த காராகிரக வாசம் சிறை வாசம் ஜெயிலில் வாசம் வந்தது அதுக்கு மேல மற்ற பு புத்தொளுடைய மரணமும் நம்மால் தானே ஏற்பட்டது அதனால் பிரியமான சிதப்பா அப்பா சிதப்பா ரொம்ப நாளாக இந்த பந்துக்கள் உறவினர்களுடைய வருகை இன்றைக்கி தான் தெய்வத்தையெலாம் எங்களுக்கு கிடைச்சிது உங்களை ரொம்ப நாள் ஆச்சு நான் காத்துன்ட்ருந்தேன் உங்களை பார்க்கணும்னு இப்போதான் கிடைத்தது கிடைத்தது நாங்கள் நீங்கள் வந்த காரணம் சொல்லக்கூடாதா சொல்லுங்களேன் அப்படின்னு ஒன்று சுகர் சொல்கிறார் பகவான் இப்படி வந்து கேட்டவுடனே மதுகுரத்திற்கு மதுகுரத்தில் உதித்த அக்ரூரர் யார் அவர்களிடம் கம்சன் கொண்ட பதை வசுதேவரை கொள்வதற்காக செஞ்ச முயற்சி கம்சன் தனக்கு கொடுத்த ஒரு கட்டளை ஆக்கியம் தன்னை தூதரை அனுப்பிச்சது வசுதேவருடைய புத்திரன் கிருஷ்ணங்கிறத நாரதர் கம்சன்ட்ட சொன்னது இது அத்தனையுமே விளக்கமாக சொல்லிட்டார் நாரதான் அங்கே போட்டு கொடுத்துருக்கார் வேறு ஒன்றும் இல்லை போட்டு கொடுத்துனா கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காரு ஏன்னா அப்போ தான் அவன் வந்து அவன் ஆக்டி ஆக்டிவேட் பண்ண முடியும் அவன் ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணி கிருஷ்ணனை அங்கே வரவழைக்கணும் வரவழைச்சு கம்சனாக முடிக்க வேண்டும் மேலே அவதார காரியமெல்லாம் இருக்க அவர் அவதார காரியத்தை வந்து நேராக பண்ண மாட்டார கண்ணன் ராமர் அவதார காரியம் ராவணன முடிக்க வேண்டும் மனுஷனால் தான் அவருக்கு வந்து மரணங்கிறது சொல்லியிருக்கு சொல்லப்பட்டிருக்கு பிரம்மா கொடுத்த வரத்தால் எப்படி ராமரை களைப்பு விடுறது அப்போது ராமர் பன்னெண்டு பன்னெண்டு வயசில் கிராணம் பண்ணியிருந்தார் பன்னெண்டு பதிமூணு வருஷம் சௌக்கியமாக இருந்தார் அயோத்தியாவில் அவர் உடனே அவருக்கு வந்து பட்டாபிஷேகங்கிற ஒரு வியாதத்தில் அயோத்தியா கண்டத்தில் பட்டாபிஷேகம் பண்ணல பண்ணலாம் எல்லாம் அவர் அவருடைய சங்கல்பம் அவருடைய சங்கல்பம் வெளியில் தெரியாமல் பண்ணியிருக்கார் அவருடைய சங்கல்பம் வெளியே தேவை முடியும் பார்க்க போனால் புஷிய நட்சத்திரத்தில் அவருக்கு வந்து பட்டாபிஷேகம்னு சொன்னது சரியான விஷயந்தான் அந்த நட்சத்திரம் சரியான விஷயந்தான் அவருக்கு வந்து தாராபுரம் சரியாக இருக்குது நீ வந்து ராமரை வச்சு தி தாராபுரம் சரியாக உடனே அந்த லெவலில் போகக்கூடாது ராமர் சாதாரண மனுஷங்கிற லெவலில் வச்சுன்னு சொன்னால் தாராபுரம் சரியா அவர் பிரம்மம் சொன்னால் அப்போது அவருடைய சங்கல்பாடு பண்ணியிருக்கார் எப்படியாக இருந்தால் சொன்னாள் அது மாதிரி இப்போ பண்ணலையே நேராக வந்து காட்டுக்கு களைப்பு விடுறது அந்த கூனி மூலமாக கை கை மூலமாக களைப்பு விட்டது மற்றெல்லாம் ஒரு உலகத்திற்கு ஒரு அவர் தான் மற்ற அவரது அரசுக்கு வந்து அந்த பிதர் அவருடைய மெயின் காரியம் வந்து இதுதான் அந்த ராவண சம்மாரம் ராவண சம்பாரம் என்ன பார்த்தார் பதினாலு வருஷத்தில் பதிமூணு வருஷம் ஜாலியாக இருந்துச்சார் ஒரு வருஷந்தான் அவர் கஷ்டப்பட்டது சீத்தையை ஒட்டும் அதுவும் மாயா சீத்தை அது வந்து மற்ற கிரந்தங்கள்லாம் காமிக்கிறது மாயா சீதைன்னு அதனால் லக்ஷ்மணனு கூட தெரியாத விஷயம் அப்படி இந்த கண்ணன் வந்து தன்னுடைய அவருடைய சங்கல்பம் சங்கல்ப பிரகாரம் அவருடைய சங்கல்பத்தை முடித்து வைக்கிறார் யார் நாரத அப்படி நாரதஸ் சொல்லிட்டார் அப்போது வந்து அதை சொல்கிறார் இப்படி வந்து நாரதர் போய் சொல்லிட்டார் அப்படின்னு ஒன்று அவர் பார்த்தார் இப்படியும் வசுதேவருடைய புத்திரன் கிருஷ்ணன் தான் வசுதேவருடைய புத்திர தான் கிருஷ்ணன் எட்டாவது கப்போம் அப்படி நாரதர் கம்சல்ட்டை சொன்னதை எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னார் பார்த்தார் பகைவர்களை முடிக்கக்கூடிய கண்ணன் எல்லா பகைவர்களையும் முடிக்கணும் மன அவருடைய அவதார காரியம் ஆரம்பிக்கணும் கிருஷ்ணன் பலராமன் அக்ரூர் சொன்னதை கேட்டு சிரிச்சிண்ட தன்னுட தகப்பன நந்தகோப்டையும் ராஜாவுடைய தனுர்யாகத்தை பார்க்க போகணுமா அவர் வந்து ஆக்கிய பிறப்பிட்டுருக்கார் நம்ம வந்து கப்பலாம் கட்டுவதுக்காக கோரசங்கள் தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் கொடு கொடுக்கணும் அப்படிங்கிற அப்போல சொன்னார் மேலே பத்தாவது ஸ்லோகத்துக்கு மேலே பதினொன்றுலேருந்தே மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் இன்னமே தான் கஷ்டம் கோபால் சமாதிசத்து சோபி நிறியதம்சா உயனீம் விஜயந்தம் சகடாடி கோப்பன் சாதிசத்தை சோப்பீம் வச்சியம் சுவோரஸு உபாயீம் விஜயன் சகடாடி சோமது புரிம் தா நூப்பமா சுமத்தை பர்மையா கிள யாசிய சோமீம் தாசமோ நுபே ரே சுமக பர்வாந்தி ஜானபாக்குமாஷயத்து க்ஷந்தோப்போம் தாபித்தபு விதித்திருஷம் ராமகிருஷ்ணோப்பு மக்கூரம் ஜமாப்பா துப்பித்த விதித்திருஷம் रामकृष्णो மக்கூரம் ஜமாதம் काचि तत्तहृत्ताप्वासम लान कश्यँ संसरे दुकोलव कैसे ग्रंथे काचन का तत् கச்சித் திரு தாஸ்வாசம் கஷ்ட சம்சுகோவய கேசிரிய காசன அனாச்சியிருத்தையாபானோக்கம் ஆமோக்கம் கவம் அனியூன்துத்தையாக்கம் ஆமோக்கம் காவம் பதினஞ்சாவது ஸ்லோக்கம் மருடீமாண்டு பதினஞ்சு பதனொண்டு பதுனஞ்சி மூரத்தை சேவிப்போம் பதினொன்று ரெண்டு பாய்ச்சி மூலத்தை சேவிப்போம் உற்பத்தி உங்க சிஷத்து சோப்பி லாம் சுவோரஸ்பீம் சகடாஜன் சதிஷத்தை சோபி ஜியிருத்தம் சுவோரஸ்பிரும் யுந்தம் சகடாஜ் சுவோ மதுபுரி தாசியமோ நூபத்தை ர தஷிய மகாசுமத் யாந்தி க்குல யாசோமீ தா நுபன பவியாஜன்க்ஷோபா சுகோகலமாஷய அந்தகோபுகோபுலோபியாத்தருபுத்தியம் பகுதம் ராமகிருஷ்ணோபி நேத்துமக்கூரம் விரமாய்தூபு தாஷம் ராமகிருஷ்ணோப்பேத்துமக்கூரமிருதமா காச்சிட்டு திரு हृत्ताप्वास लानु कश्यँ काश्य श्रमश्रडुकोवलय केश ग्रंथे काप्वास लान मुकश्यँ संश्रडुकोवलय केश ग्रंथे का अन्यानुध्यान निवृत्ताशेष वृत्त नापी ध्यान मम लोक आत्मलोक गताव அன்காம் சதோதானவத்திருத்தியம் நாபெய்னம் லோகமாத்மலோக்கம் யா இவம் பதினஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகபிர சொல்கிறான்னு பார்ப்போம் இப்படி அந்த நந்தகோபுரை பார்த்து ராமகிருஷ்ணர்கள் ரெண்டு சேர்ந்து மாமா கூப்பிட்ருக்காரு அந்த தனுர்யாகம் பார்க்கணுமா நம்ம வந்து கட்டளை கொடுத்துருக்காரு நம்ம போய் பார்க்கணுமா மாமாவை ராஜாவை பார்க்கணும் எல்லா உபாயனங்கள் எடுத்துன்னு போகணும் கோரசங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு அந்த நந்தகோபுரம் கோபுரர்கள் இதெல்லாம் நடந்தது ராத்திரி முதல்ல சாயந்தரம் வந்துட்டா ராத்திரி நடந்தது மறுநாள் மறுநாள் தான் கிளம்ப போகிறார்கள் அந்த நந்தகோபுரம் கோபுரெல்லாம் பார்த்து கோபுரெல்லாம் கோபுரில் சேர்ந்து பார்த்து பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் கோரசங்கள் அதுதான் பால் தயிர் வெண்ணெய் கோரசங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணங்கள் காணிக்கைகள் கட்டணம் கப்பம் அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க வண்டிகள்லாம் போட்டு பூட்டு வைக்கட்டும் ரெடியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆக்கிய பிறப்பித்தார் அதாவது ராஜா கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் நாளைக்கு மதுபுரிக்கு போவோம் மதுரைக்கு போவோம் ராஜாவுக்கு வந்து அந்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் ரசங்களாக கொடுப்போம் பெரியா பெரிய தனுரியாக நடக்கிறது அதை பார்ப்போம் தேசத்தார்கள் எல்லாரும் போகிறார்களே அப்படின்னு நந்தகோபர் கோகுலத்தில் அந்த கஷத்ரா காவல் காக்கக்கூடிய அதிகாரி அது மூலம் விளம்பரப்படுத்துகிறார் காவல் காக்குறதிகாரி கஷத்ரா அதாவது என்ன தண்டாரா போடுறது தண்டாரோ போடுற மாதிரி யாராவது தருப்பார் அந்த கிராமத்தில் தண்டாரோவா போடுற மாதிரி ராஜாவினுடைய கட்டளையை சொல்லிவிடுவார் அப்படி தண்டோரவை போடுற மாதிரி ஒரு அதிகாரி காவல் காக்க அதிகாரி மூலமாக தண்டோரை போடுற மாதிரி எல்லாேருக்கும் விளம்பரம் படிச்சுனாங்க இந்த கோபர்களும் கோபியர்கள் வந்து இந்த விளம்பரத்தையும் ராமகிருஷ்ணர்களை மது புரிக்கும் மதுராக்கும் வெளிச்சின் போகக்கூடிய கோக்குரத்துக்கு அக்ரூரை வந்திருக்காங்க கேள்விப்பட்டு வருத்தப்பட்டார்கள் ஏன்னா கிருஷ்ணனை விடுறதுக்கு மனசில்லை கிருஷ்ணன் விடறதுக்கு மனது கிடையாது அப்படி சில பேர் அதை கேட்டதுனால மனஸ்தாபத்தோடு பெருமூச்சு விட்டுண்டு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு பெருமூச்சு விட்டுண்டு வாடி போன முக காந்திகள் கொண்டு இருந்தார்கள் சில பேருக்கு வந்து அந்த வஸ்திரங்கள்லாம் நழுவி போகிறது வளையல்கள் நழுவி போகிறது தலை முடி அந்த ஜட தலைமுடியெல்லாம் நழுவி போகிறது அப்படி இருந்தார்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு வருத்தம் வருத்தம் சோகம் அதனால் பட்டுனர் சில பேர் வந்து கிருஷ்ணனை தியானம் பண்ணதுனால அந்தந்த வேலைகள்லேருந்தும் அப்படியே நிறுத்தப்பட்ட சமஸ்த இந்திரிய வியாபாரங்களை கொண்டும் அதாவது தியானம் பண்ணுறாங்க அப்போது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் எதுவும் இந்த வேலை செய்யலாம் அந்த இந்திரிய வியாபாரங்கள்லாம் நிறுத்தப்பட்டு ஆத்ம ஜியானத்தை அடைந்தவர்கள் போல இந்த லோக்கத்தையும் உடம்பையும் உணரவில்லை இதுதான் பெரிய விஷயம் இப்போ வந்து இடதுகை வாதுகை பெய்யாத கோபிகைகள்னு சொன்னார் இந்த இடத்துல ஒத்துவமா இவ இவரோட வந்து பகவான் இதே ராசில இலை பண்ணான்னு சொன்னேன் இவங்க சாதாரண ஸ்திரீகளெல்லாம் நடக்குமா அப்போ என்ன இது காமிக்கிறார்கள் இவர்கள்லாம் ஞானிகள் பக்தி அதி உத்தம பக்திகள் ஏகாந்த பக்திகள் பிரேம பக்திகள் ஏகாந்த பக்தி பரமேகாந்த பக்திகள் அதுக்கு மேலே ஞானிகள் அப்படிப்பட்டவர் வேறு சிலர் இந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணதினால அதனுடையம் அவனையே மனசில் வச்சுட்டு தியானம் பண்ணார் அப்போது மன்மனா மரம் மன் மன்மனாபவன் பக்தோ மத்யா மத்தியாதியமாம் நமஸ்குரு மாமி வேஷ் சத்தியந்தே பிரஜியான பிரயோஜிமேன்னு பின்னால் கீதையில் சொல்ல பக்தோ மத்யாதிமம் நமஸ்குரு மாமி வேஷு சத்தியந்தே அப்படிப்பட்ட கண்ணனை தியானம் பண்ணதுனால அந்தந்த வேலைகள் இருக்கக்கூடிய கர்மேந்திரிகள் ஞானிந்தைகளாக வேலை நின்றுத்தோம் எல்லாம் மனசு நின்னுறுவோம் புத்தி அபிமான ஏற்கனவே வாழ்க்கையெல்லாம் போனது தான் அப்படி இருந்து ஆத்ம ஜியானத்தை அடைந்தவர்கள் போல் அதாவது ஆத்ம ஜியானத்தையும் உணர்ந்தவர்கள் போல இந்த லோகத்தையும் சரீரத்தையும் உணரவில்லை அப்போ அடியனை அவர்கள் வந்து வசத்தியான விஷயம் இந்த அமையில அர்த்தத்தை பார்ப்போம் பதினொன்றுலேருந்து என்ன சொல்கிறார் நம்ம சுகபிரம்மரிஷிகள் கேட்டார் கிருஷ்ணனு பலராமனு சொன்ன உடனே நந்த நந்த கோபுரட்ட போய் சரி தனுர்யாகத்தை வந்து பார்க்க போனோன்னு ராஜா கட்டளை போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே நந்த கோபுரம் பார்த்தார் கோபுரட்டை நீங்கள்லாம் பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் காணிக்க ராஜா கொடுக்க வேண்டிய காணிக்கை எல்லாத்தையும் எல்லாம் சேகரிங்கள் சேகரிங்கள் எடுத்து வச்சுக்கோங்கோ சேகரிங்கள் வண்டியை போட்டுங்கள் நாளை கார்த்தால் நம்ம நாளை கார்த்தால் மதுரைக்கு போவோம் இது வந்து சாயந்தரம் அஸ்தமனம் போது வந்தார் சூரிய அஸ்தமனம் போது வந்தார் அக்ரூரன் உடனே பேசியிருக்கார்கள் ராத்திரி ஒ ஒம்பது மணிக்குள்ளே தூங்க போகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நடந்திருக்கு உதவுடனே அவர் வந்து தூங்க போகிறதுக்குள்ளே எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டார்கள் இப்படியும் மாதிரி கா நாளைக்கு போவோம் காற்றால் பால் தயிர் போன்றவற்றிலாம் ராஜாவுக்கு கொடுப்போம் ராஜாவுக்கு கொடுப்போம் கம்சனுக்கு கொடுப்போம் நீ நடக்க போகிற தனுர் யாகத்தை போய் பார்ப்போம் நான் ஜனங்களுக்கும் இந்த தேச ஜனங்களுக்கு எல்லோரும் போகிறாருலையும் நம்மளும் போவோம் எல்லா தேச ஜனங்கள் போகிற நம்மளும் போவோம் அப்படி நந்த கோகுலத்தில் இதுக்குன்னு ஒரு க்ஷத்ரா ஒரு தண்டோரா போடக்கூடிய அதிகாரி காவல் அதிகாரி அவன் மூலமாக தண்டோரா போட்டு தகவலை எல்லோருக்கும் தெரிவித்தார் வெளிப்படுத்தினார் விளம்பரப்படுத்தினார் பலராமகிருஷ்ணர்கள் மதுரைக்கு வாழ்த்து கோப்பான் அக்ரூரர் வந்திருக்கார் கோகுலம் வந்திருக்காருன்னு கேள்வி கேள்விப்பட்ட கோபிகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார்கள் மிகவும் வருத்தப்பட்டாலும் சோர்ந்து போயிட்டார்கள் இதை கேட்ட சில பேர் வந்து மனசு அப்படியே வெதும்பு போய் உள்ளம் வெதும்பி போய் மனசு பெருமூச்சு விட்டுண்டு அப்போ முகம்லாம் வாடி போய் அப்படியே சோர்ந்து போயிட்டார்கள் சிலர் வந்து சரீரத்தில் அந்த பிரஜையை போயிடுத்து உடல் உடனே பிரஜை போடுத்து உடல் பட்டுன்னு அவர்களுக்கு இடைச்சி கொடுத்தான் அப்போ சோகம் அத்தியந்த சோகம் உடனே இழைச்சி கொடுத்தும் அவர்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வத்திரங்கள் பட்டாடி நழி போகிறது வளையல்கள்லாம் கலண்டு போகிறது கூந்தல் அவிழ்ண்டு போகிறது எதுவுமே அவர்களுக்கு புரியலை ஏன்னா தேக விஸ்மிருதிக்கும் தேகாத்மக் தேக கேகாத்ம விஸ்மிருதி இருக்குது அவர்கள் தேகாத்ம புத்தி இல்லை கேகாத்ம புத்தி இல்லை தேக விஸ்மிருதி இருக்குது அப்போது சில பேர் வந்து கிருஷ்ணன்ட்டுக்கையும் ஹிரதயத்தை உள்ளத்தை பதித்தனால வெளியில் இருக்கக்கூடிய கிர இந்திரியங்களுடைய செயல்பாடு எல்லாம் குறைஞ்சி போய் ஆத்ம ஜியானத்தை அடைஞ்ச மாதிரி ஆத்மஸ்வரூப லட்சணத்தை அடைஞ்ச மாதிரி தங்களுடைய சரீரத்தையும் वे लोकतूड़ उत्मस्थित मेले पदना शो पार्पते पदना शो अः समूह स्त्रिय மரன்த்தியாச்சே அனுராதிஸ்பித்திரபா சமூத்தியம் சுலித்தம்னவோக்கோக்கோபானர்மா சரித்தனிம் சுலலிதம்வலோக்கம் சோகோபானோமரிச்ச चिंतनों मुकुंद गीता दोचुक अश्रुम मुख्यो अच्युताशिया சித்தையோ முக்கிய விரஹாத்தரா அமேதிரோச்சு அஷ்முக்கியோ அச்சுதாப்பூச்சு அஹோ விவன் குச்சி மைத்தணே தா சாத்தன் வின்கப்பம் விக்கீடு அப்பதான் அஹோ வித்தவன்குச்சிஜாணேன ते தாச்சாத்தான் மீனுஷப்பே அபகச்சேம் யா யம் பதாியசிக்குலாவசுந்தரம் கரோஷி பாரோட்சா யம் பதியசிரம் முக்குந்திரம் சுக்கப்போரமுன்னசம் சோகோபனோ சோகாபனோத சோகோபனோத லேசசுந்தரம் கருஷி பாரோட்சம் அசுத்தை இருபதாவது ஸ்லோகம் நறுபடியும் பார்ப்போம் பதினாறுலேருந்து இருபது இன்னொரு ஆவர்த்தி मरतछा परा सौरे अनुरागस्पीथेतास्पृश्चिपरा गिरास मुहूत्रियम स्मरतछा परा सौरे अरागस्पीथेतास्पृचिपरा गिरास मुहूर्यह गतिम सुलिता चेट्नाधवलोकन शोकोपहा नर्मा पुरोम चरिता गतिम सुरिता चेट्ठ भीता समेता சிந்தையோ முக்குந்தீத்திராத்தமிதோச்சுமுக்கியோச்சிதே சிந்தையோ முக்கிய விமேதோச்சு அச்சு முக்கிய அச்சுதான் ஒப்போச்சு அகோ விதார்த்தவன் குச்சி தயோஜய தேசிநா தாமுட்சாக்கம் விமுச்சபார்த்தம் விக்கிரம் தைர் பேட்டிதம் யம் பிரதலாவிரம் சுகபோலமுன்னோஸ் பிதம் க்ளேசசுந்தரம் காரோஷி பாரோட்சம் அசுகே கர்த்த கிருஷாப்பணம் வர